அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் பசியின் அருமை தெரிந்தவன் உழைப்பின் பெருமை புரிந்தவன் அதனால் இல்லாதவர்களுக்கு கொடுப்பதில் அதிக விருப்பம் உள்ளவனாகவும் இருப்பான் நாம் சிறக்க வாழ உழைப்பு மிக மிக அவசியம் கடின உழைப்புதான் ஒருவனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் இந்த உண்மையை அனைவரும் தெரிந்து செயல்பட்டால் நாம் எண்ணியதை பெறலாம் இனமாக பெறும் எதுவும் நிலைத்து நிற்காது எனவே அவரவருக்கு தெரிந்த தொழிலை கடமை உணர்ச்சியுடன் செய்து முன்னேற வேண்டும் ஒரு நாள் முள்ளா சந்தை கூடும் வழியாக சென்று கொண்டிருந்தார் அப்போது ஏராளமான மக்கள் கூடியிருப்பதை கண்டார் திடீர் என்று அவர் மனதில் ஓர் எண்ணம் உதயமாகி அங்கு கூடியுள்ள மக்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டும் என்று தோன்றியது அவர் சந்தைக்கு மத்தியில் இருந்த ஒரு மரத்தின் கீழ் உயரமான இடத்தில் ஏறி நின்றார் பிறகு அவர் அங்கு கூடியிருந்த மக்களை பார்த்து என் அன்பிக்கினிய மக்களே என்று எல்லோருக்கும் கேட்கும்படி உரத்த குரலில் அழைத்தார் குரலை கேட்ட அனைவரும் திரும்பி பார்க்க உடனே என் இனிய நண்பர்களே உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி கூற ஆசைப்படுகிறேன் என்றார் முல்லா மக்களிடையே சலசலப்பு ஏற்பட்டு நமக்கு தெரியாத விஷயம் எதையோ முல்லா சொல்ல போகிறார் என்று அனைவரும் ஆவலுடன் காத்திருந்தார்கள் நண்பர்களே அமைதியாக இருங்கள் இப்படி ஒவ்வொருவரும் வளமாக பேசிக் கொண்டிருந்தால் நான் கூறப்போகும் நல்ல வார்த்தைகள் உங்கள் காதுகளில் எப்படி அனைவருடைய கூச்சலையும் நிறுத்தினார் முல்லா உடனே அங்கு அமைதி நிலவியது முல்லாவும் கூடியிருந்த மக்களை பார்த்து தோழர்களே உங்கள் கஷ்டம் தீர ஒரு வழி கூற போகிறேன் எந்தவித கஷ்டமும் இல்லாமல் ஏராளமாக பணம் சம்பாதிக்க உங்களுக்கு வழி தெரியுமா என்று கேட்டார் கூடியிருந்தோ தெரியாது தெரியாது என்று ஒரே குரலில் கூறினார்கள் உடனே முல்லாவும் இங்கு குடியிருக்கும் உங்களை ஒன்று கேட்க ஆசைப்படுகிறேன் உழைக்காமல் நிறைய சம்பாதித்து ஆனந்தமாக வாழ உங்களுக்கு விருப்பமா என்று கேட்டார் கூடியிருந்த மக்கள் அனைவரும் தங்கள் கரங்களை உயர்த்தி ஒரே குரலில் என்று கூறினார்கள் முல்லாவும் கூட்டத்தினரை அமைதிப்படுத்திய பின்பு பணம் இருந்தால் மட்டும் போதுமா அதை முழுமையாக அனுபவிக்க நல்ல உடல் ஆரோக்கியம் அவசியமாயிற்றே அது உங்களுக்கு வேண்டாமா என்று கேட்டார் அதுவும் வேண்டும் என்று கூட்டத்தினரிடம் இருந்து குரல் வந்தது மீண்டும் முல்லா உங்களுக்கு திடீரென்று மரணம் வந்துவிட்டால் எதையும் அனுபவிக்க முடியாதே அதனால் மரணமில்லாத வாழ்வு வேண்டுமா வேண்டாமா என்று கேட்டார் குடியிருந்த மக்கள் மனதிலே ஆர்வம் பொங்கியது மரணம் வந்துவிட்டால் எல்லாமே பாழாகிவிடும் அதனால் மரணமில்லாத வாழ்வு வேண்டும் என்று எல்லோரும் ஒரே குரலில் கூறினார்கள் முல்லா தன் பார்வையை மக்கள் பக்கம் திருப்பி அவர்கள் முகபாவங்களை பார்த்தார் பிறகு அவர் அவர்களை பார்த்து நல்லது நீங்கள் கலைந்து போய் உங்கள் வேலைகளை பாருங்கள் என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு செல்ல திரும்பினார் அப்போது மக்கள் அவரை சூழ்ந்து கொண்டு போக விடாமல் தடுத்து நிறுத்தினார்கள் முல்லாவும் அவர்களை பார்த்து என்னை ஏன் போக விடாமல் தடுக்கிறீர்கள் என்று கேட்டார் இவ்வளவு நேரம் எங்களிடம் பல கேள்விகளை கேட்டும் அதற்குண்டான பதிலையும் எங்களிடம் இருந்து இப்போது எந்த நல்ல ஒரு வழியையும் கூறாமல் செல்கிறீர்கள் இது உங்களுக்கு நியாயமா என்று கேட்டார்கள் முல்லாவும் எதற்கு வழி என்று வினவினார் மக்களில் சிலர் கடினமாக உழைக்காமல் சம்பாதிக்கும் வழியை உடனே கூறுங்கள் என்றார்கள் வேறு சிலர் நோயில்லாமல் வாழ்வது எப்படி என்று கூறுங்கள் என்றார்கள் அடுத்து பலர் மரணம் இல்லாமல் வாழும் வழியை கூறுங்கள் என்றார்கள் கூட்டத்தினர் பொறுமையுடன் கேட்ட முல்லா அவர்கள் மத்தியில் நின்று பேச தொடங்கினார் என் இனிய நண்பர்களே எந்த ஒன்றையும் பெற முடியாது எல்லாவற்றிற்கும் உழைப்பு மிக மிக அவசியம் கடின உழைப்பு ஒருவனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் இந்த உண்மையை உங்களில் ஒருவர் கூட தெரிந்து வைத்திருக்கவில்லை அப்படி உங்களுக்கு தெரிந்திருந்தால் நான் உங்களிடம் பேசும்போது என் பேச்சை கேட்டு உங்கள் நேரத்தை வீணாக்கி அதனால் உங்களில் யாருமே உழைப்பின் உயர்வை தெரிந்து கொள்ளவில்லை என்பதை புரிந்து நண்பர்களே பாடுபட்டு ஒழியுங்கள் எதையும் இனாமாகப் பெற விரும்பாதீர்கள் அது எப்போதுமே உங்களிடம் நிலைத்து நிற்காது புறப்படுங்கள் அவரவருக்கு தெரிந்த தொழிலை மிகவும் முயற்சியுடன் முழு முயற்சியுடன் செய்து முன்னேறுங்கள் என்று கூறி அங்கிருந்து புறப்பட்டார் கூடியிருந்த அனைவரும் வார்த்தைகளை செயல்படுத்தார்கள் உழைப்பே உயர்வை தரும் என்பதை உணர்ந்து சென்றார்கள் நாமும் உழைப்பே உயர்வு என்பதை நன்கு உணர்வோம் இதை வள்ளுவர் வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்து அணையது உயர்வு என்கிறார் அதாவது அள்ளி தாமரை போன்ற நீர்ப்பூக்களை உடைய தண்டி நீளமானது அவை வளரும் நீர்நிலையின் ஆழத்தை பொறுத்து வளரும் அதுபோல மக்களுடைய ஊக்கத்தை பொறுத்துதான் அவர்தம் முயற்சி அமையும் என்கிறார் வள்ளுவர் எனவே நாம் நமது ஊக்கத்திலும் உழைப்பிலும் கவனம் செலுத்தி வெற்றி அடைவோம் எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் ஊக்கத்தோடு செய்ய வேண்டும் தளர்ச்சி இல்லாத ஊக்கம் உடையவனிடத்தில் செல்வம் தானே வழியேட்டு கொண்டு செல்லும் ஊக்கத்துடன் உழைப்போம் முன்னேறுவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் துணியால் விருது பிடைத்தவர் முத்துக்குமர சுவாமி